அப்பத்தான் கவலப்பட்டாளாம் யசோதே உள்ள தரீர யசோத நஜமானாம் நஜமா உள்ள தரீர கோபாலன் நஜமான இந்த கோ கிருஷ்ணன் நஜமா அல்லது இது சுப்னமா சுவப்னம் நான் தூங்கும் பொழுதல்லவா வரும் நான் நன்கு வைத்துக் கொண்டிருக்கேனே அல்லது தேவமாயையோ தேவமாயே என்றால் எல்லாருக்கும் நான் தூணும் எனக்கு தானே தோன்றுறது அல்லது வயப்பிரயுக்தமான தோஷமோன்னாள் எம் பிரபு எனக்கு குழந்தை யார் பிறந்த பெருகினா சரிபண்ணா ஆயிட்டேனிமோ அப்புறம் நினைச்சாலா அஹாஹா சுவாமி ஜென்மாந்தரத்துல தபசு பண்ணி பகவான் நேர வந்தபோது என்ன வேணும்னு கேட்டாலே கேட்ட சமயத்துல யாரா ஒரு புண்ணிசாலிக்கு நீ குழந்தைய அவதாரம் காலத்துல எங்காத்துல வந்து விளையாடி தன்யமானம் பண்ணம்னு கேட்டேனே என் பிரபுனா வந்திருக்கான்னு பொய்யான வீடு வாசல்லையும் தேகாதிகள்ல என்னும் எந்த என் பிரபுவனுடைய மாயினால தோன்றுதோ அந்த பிரபு நாராயணன் நாயனுக்கு புத்திரனா வந்திருக்கான்னு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணினாலாம் சுவாமி பார்த்தாளாம் இத்தம் அம்மா இப்படி தத்துவத்தை தெரிஞ்சது உடனே தன்னுடைய வைஷ்ணவமானாம் மாயினாலே தன் குழந்தைன்னு தோண முடியா பண்ணினாலாம் உடனே அள்ளி கட்டியெடுப்புல வச்சு அன்யங்குத்தாழாம் யசோதே ப்ரமனிஷ்டா சொன்னாள் உபனிச்சாச்சும் கிரமகாண்டும் உபன்காண்டங்களும் சாங்க கௌமுும் தவாஸ்திரங்களும் பாகவத்தாலும் பரமாத்மா என்றும் பரம் பிரம்மம் என்றும் பகவான் என்றும் சர்வீஸ்வரன் என்றும் எந்த தெய்வத்தை சொல்றாளோ அந்த தெய்வத்தை தம் புள்ளைன்னு நினைச்சுக்கிட்டாளா அரிம்சா அமன்யசா ஆத்மஜம்யம்யத்தை எடுத்து கொடுத்தாளாம் குழந்தைக்கு இடுப்புற வச்சுக்கிண்டு பாதிக்கதையில பேசாதே ராஜா அன்னைக்கு பேசிவிட்டாளாம் என்ன பேசினான் நாள் நந்த கோபன் என்ன புண்ணியம் மணினான் இப்படி புள்ளைய பெறுவதற்கு நந்தாகி மகா பிரம்மே என்ன புண்ணியம் மணினான் நந்த அல்லது மகாபாகிசாலினிய சோதே என்ன நோம்பு நூத்தாள் இப்படி ஒரு பெரிய மகாலாபத்தை கஷீராப்திகாயி பால் கடல்லால மோதி நடத்தல படுத்த பிரபு அங்க குடிச்ச பால் போராம எங்க அம்மா யசோதேனுடைய தன்யத்துக்கு வந்து காத்துட்டு இருக்கானே தரத்துல துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து அர்ச்சனை பண்ணி சுவாமி நேர வந்தபோது எங்க ஆத்துல குழந்தையா வந்து விளையாடணும்னு கேட்டிருக்காள் தன் கடனை நீக்க வந்து பரமாத்மா சொன்னாள் ஒரு சமயம் ஆத்துல ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் யசோதைக்கு எத்தனை வேலைக்காரி இருந்தாலும் யசோதை ஒடிக்கால நாலு மணிக்கு தயிர் கடை விடா இந்த தயிர் கிடையிறது பெரிய வியாயம் எல்லாம் ஆருகி மாசம் பனி குட்டும் வட வடக்கும் மேல பூத்தி இருந்தா தயிர் கடைஞ்சா வேர்க்கும் தயிர் கடைஞ்சி உடம்பு உடம்பு ஸ்திரீகளுக்கு வேத்து போச்சுன்னா கழத்தனை வராது பயிஷ்டையில தோஷம் வராது அவன் உடம்புல ரோகம் தங்காது ஒரு இது இருக்காது இப்ப எல்லாம் மிஷின் கடைஞ்சு கொடுத்துடுறது தயிர் மறுக்குண்டு மிஷின் கிடையிறது இன்னும் கொஞ்ச நாள் கைச்சு மிஷினே சாப்பிட போறது மகா யந்திர பிரவர்த்தனம் கூடாதுன்னு ரொம்ப பெரிய யந்திரங்களை பிரவர்த்தி பண்ணி வச்சுடாது லட்சம் ஜீவன் சாப்பிடறதுக்கு எடுத்துக்கூடாது உழ ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மாடுக்கு பிரசக்தி அது அப்புறம் எச்சல்டுறதுக்கு சாணி கூட கிடைக்காது அப்புறம் ஒண்ணும் இருக்காது அது அந்த மாட்டினுடைய கால் படன சாணி விளையாடும் மாட்டோடைய கால் பட்டாலே போற வயல் சொல்லியிருக்கையும் பின்னாடி தெரியும் வேலைக்காரிகள் ஒரு காரியத்தில் தயிர் கடை கோபிளாம் கோபாலனுடைய சரி போட்டிருக்காளாம் அத கானம் பண்ணின்றே தயிர் கடைஞ்சாளா காலே ஸ்மரந்தீ தாயதா அதை நினைச்சு நினைச்சு கானம் பண்ணிண்டே தயிர் அடைஞ்சாலாம் எப்படி தயிர் கடைஞ்சான்னாள் சுக்காச்சாரியாள் அந்த தயிர்கடையிறன்னாத தனது கொண்டு ஸ்லோகத்தை காண்பிக்கிறாள் தயிர் எப்படி சத்தம் கேட்குமோ கடை இறப்பு அது மாதிரி ஷ்லோக்கம் க்ஷமித்தே விஹஸ் ஜாத்தம்பூ சுூரச்சலுண்டே நம்ம மேல ஒரு பட்டு பில்ட் போட்டு கட்டிட்டு இருக்காளா கூறாம இருப்பதற்கு மேல கட்டி குழந்தையை பத்தி காரம் பட போது தன்யம் அப்படி பெருகி வைதான் சுவாமியை ஸ்மதிச்சு அப்படி இது மாதிரி தயுர் கடைஞ்சா தன்யம் என்னமா இல்லாம இருக்கணும் ஸ்ரீகடத்துல புத்திரம் அவங்க பூர்வமா அப்படி தயுர் கிடைக்கிற போது ஆர்டர் தான் அவயவங்கள்லாம் அவன் காது வேர்க்கும்னு தயுர் கிடைஞ்சா காதுல வேர்க்குமா தயசுல யிர் கிடஞ்சு காதுல இருக்கிற அந்த தாத்தகம் தோடு அது ஆடுதான் கையில கங்கணங்கள்லாம் ஆடுதான் முகங்கள்லாம் முத்து முத்து முத்தா சின்னம் மற்ற முகம் வைத்து தலையில வச்சுட்டு இருக்கிற மாலத்தி புஷ்பம் இந்த கிர கடையில போது அப்படியே தெரிச்சு கிரையைதான் ிருக்கா போலின் போடு அசங்கரா போலையும் தயிர் கடைரா போல எப்படி நேரம் எழுதிப்படாள் சுக்காச்சாரியால் ஸ்லோகங்கள்லாம் சொல்ற போது பூ உதுந்தா போலையும் யசோத கடைகிறா போலையும் பட்டு புடவையும் அவன் இடுப்புல பட்டுக்க விழுட்டு போட்டு கட்டிக்கிண்டு தயிர்கடையரா போல அப்படி தோன்றது இந்த சமயத்துல சுவாமி என்ன பண்ணியிருக்கா படுக்க உள்ளதே பார்த்திருக்காள் அம்மாவை காணும் அங்க இருந்து ஓடி வந்து தனிய பானத்துக்காக சுவாமிக்கு பக்கத்துல படுத்து அழைச்சு விடுவாள் ஏன்னா குழந்தைகளுக்கு இழந்திருந்த போது பக்கத்துல அம்மா இல்லைன்னா ராத்திரி முழுக்க தனியா விட்டுட்டா அம்மா நினைச்சு அந்த கவலை மனசுல ஏற்படாதுன்னு கெட்டிகாரியா இருக்கிற அம்மா அப்படி பண்ணுவாள் அச்சடா இருந்தா அவன் படுக்க உள்ள அழுவன் சமையல் உள்ளே இருந்து கத்துவள் எனக்கு போறதுக்குங்கடா இடம் இருக்கு அது கத்துவள் அப்படி காலம் உலக காலத்துல இந்த வாஜியமா வசிக்கிறது சொல்லுவோம் அமங்கலமான சப்தங்களே அப்படி சொல்லல யசோத இப்படி சொல்ல மாட்டாள் சுவாமியா பரப்பிட்டு வந்து இஸ்தாம்ய காமா சாத்தியம் சுவாமிஸ்திய காமனாங்க இருந்து வந்து வடியில வந்து படுத்துண்டு தயிர் கடை ரத்த பிடிச்சுண்டு அம்மா கையையும் பிடிச்சிண்டு அறக்கண் சிரிக்கிறது அறக்கண் ஜலம் வருது பால் குடிக்கணும்னு வடியில வந்து படுத்துண்டாளாம் சுவாமி தன்யம் கொடுத்தாளாம் என்ன பண்ணினாள் பகவான் பகவானுக்கே சோதனை என்ன பண்ணினான் யம் கொடுத்த படுக்க வச்சுண்டு தைரம் கடைஞ்சாலாம் இந்த சமயத்துல உள்ள அடுப்புல பால் வச்சிருக்காள் பெரிய பானையில அது ஒரே அடியா பொங்கி அடுப்புல வழி ஆரம்பிச்சது சுவாமி இன்னும் சார்த்து திருப்தி அடையிலே உள்ள அது வழி வெட்டுக்குள்ள தலையை பிடிச்சு இழுத்து குழந்தைய கேள் சளி உள்ள ஓடினாள் பால் அடுப்புல பொங்குறதுன்னு சுவாமிக்கு கோபம் வந்து எடுத்து நம்ம காட்டுல பால் பெருசா போச்சு பாத்தியா உடனே என்ன பண்ணினான் என்ன பண்ணினால் உடனே என்னால் கோபம் வந்து உள்ள அம்மா போய் அது ஒரே இடியா உள்ள எல்லாம் ஒரே ததி சமுதிரம் ஆயிடுச்சு அந்த கூழாங்கல் ஒன்னு இருந்துதான் பாருங்கள் அதை எரிக்க விட்டாளாம் சுவாமி தூள் தூளா இன்னொரு பத்து நாளைக்கு தச்சம் விட்டுக்கு போனா கூட அவளால மத்து பண்ண முடியாது அது மாதிரி பண்ணிவிட்டாள் சுவாமி பண்ணிவிட்டு பரவிட்டு போயிட்டாள் அவள் அங்க இருந்து வந்து பாக்கிறாள் ஒரே தயிர் பானை உடஞ்சிருக்கு மத்தெல்லாம் தூள் தூளா போயிருக்கு அவன் எங்க காணும் ஜகாசிரிச்சாராம் தஞ்சாபி ரத பிரபஷதி சுவாமியும் காணுமான் சிரிக்கவும் சிரிச்சாராம் என்ன காரணத்துல பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு சிரிச்சு விட்டு நாம் அடிப்போம்னு ஒளியவும் ஒழிஞ்சுட்டானே ஜகாசி இவன் எங்க இருப்ப தெரியும் இங்கிருந்து போனாள் மக்காய கா உள்ளே ஒரு இருட்டுள்ள வச்சிருக்காளாம் உலகிலே பெண்ணே அதை சுவாமி எடுத்து உர வேலெடுத்து தானும் ஜாபத்துக்கு உழங்கு கொடுத்துருக்காளாம் பின் ஓஷ தெரியாம உள்ள ஓடினாலாம் யசோதேவனை போய் பிடிச்சு கட்டுறதுக்காக போனாலாம் தேசிகன் சொன்னா யாதவா அம்மா வரது தெரிஞ்சு சுவாமி என்ன பண்ணாலும் நழல் அம்மா வர்றது அதுக்காக அம்மா இடுப்புல இந்த மணிகளோட கூட சின்ன சின்ன பொம்மையா தங்கத்துல ரத்தனங்கள் எல்லாம் வச்சு அழிச்சு பொம்மைகளை இடுப்புல கட்டி தொங்க விட்டுருக்க ஆளாம் சின்ன சின்னதா அந்த அந்த பொம்மையெல்லாம் பார்த்து பாப்பா பாப்பான்னு சுவாமி அஞ்சலி பண்ணி எங்க அம்மா வந்தா நீங்க நான் இருக்கேன்னு சொல்லப்படாது சொல்லாம இருந்தா அவங்களுக்கு என்ன தருவேங்கிறாளாம் இதை பார்த்தாலாம் யசோதே ஆகாடா ஒண்ணுமே புரிய சுவாமி இப்படி எல்லாம் பேசி பேசி அப்படி சித்தத்தை தீட்டு போடுறதான் அவன் வெய்ய அபராதம் அம்மாக்கு அது அபராதமா தோன்றது அது மாதிரி இப்படி பண்ணி நான் உள்ள போய் பிடிச்சு விட்டாள் பகவானே கண்ணால ஜலத்தை கொட்டி கதறினாள் எடுத்துட்டு போன கையெட்டி எறிஞ்சாளான் ஏன்னா குழந்தை பயங்கர குழந்தைக்கு பயம் அதிகமா போட்டுன்னு கையெழுத்தி எறிஞ்சு விட்டு உறல கட்டை எத்தனைச்சாள் கட்டினாளான் யோகிகளுடைய மனசுக்கு கிடைக்காத பிரபுவே உறல்ல கட்டினாள் அது குறஞ்சே இருந்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாள் நேமம் விரிஞ்சோ நவ லட்சீரப்பங்க பிரசாதம் லேபி கோபி எந்த கட்டிபா சுவாமிக்கு பகவான பரமேஸ்வரன் இந்த பாக்யத்தை மகாலட்சுமி அடையல பிரசாதம் பூஜனம் இருக்கு மூணு நஞ்சி இருக்குணும் விதிஞ்ச இவம் பிரசாதம் நலேபே இஷா நலேபே ஸ்ரீஹி நேபே நிற்கணும் இல்லைன்னா ஒரு நஞ்சி இருந்து இந்த மூணு பேருலும் நலபி நிற்கணும் நேமம் மிதிஞ்சோ நவீரப்பங்க பிரசாதம் ஸ்ரீதர சுவாமி தான் வழிவிட்டார் இது ஸ்லோகத்துக்குர்த்த மண்டல அவதாரிக்க வச்சார் பிரம்மாதய பிரசாதம் லேபிரே அபித்து இமம் பிரசாதம் நலேபிரே பிரம்மாதய பிரசாதம் நலேபிரைதி நான் அன்னு முதல்ல பண்ணிட்டார் அடையலேன்னு இல்லை பிரசாதத்தை அடையலேன்னு இல்லை இந்து லேபிரே இமம் பிரசாதம் நலேபிரே இந்த பிரசாதத்தை அடையல முதல்ல மூணாவது நடுப்புற ஒரு முழை விட்டுட்டா அதை போக முடியாது ஊர் பசங்கள்லாம் ஒரு கையை வச்சுக்கிட்டு நீ தான் மாடு இது வண்டி ஓட்டுறோம் ஓட்டிட்டு போனாள் வந்தாள் வந்தா ரெண்டு மருதமரம் swami, அண்ணா ஆகாசத்தாமி பூந்தால் மாட்டி ரெண்டு காலாலையும் வேறு போன மரம் அப்படியே பிச்சு நின்று விழுந்தது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மேல ஒரு கட படல சுவாமி மேல படலே வேரோட ஆணி வேறோட விழுந்துடுச்சு ஆகாசத்துல குபேனுடைய புத்தாள் இந்த மரத்திலிருந்து ரெண்டு திவ்ய புருஷாள் நடகூபுரமணி கிரி வாழ் ஆகாஷத்திர கிளம்பி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி எங்கள் வாக்கு ஒன்னுடைய நாமா உற்பத்தி பேசணும் காது ஒன் சரித்திரங்க குணம் வாணி குணானுமன் கேட்கணும் நாக்கும் துளசிய அப்படி எடுத்து பட்சிக்கணும் சரணம் உன்னுடைய கோவில் மொத்தம் தம்பாஷம் போட்டு உட்கார்ந்துட்டாரு சரணம் உன்னுடைய கோவில்ல வந்து நடக்கணும் கைகள் எல்லாம் உன்னுடைய ஆலயத்துல இருக்கிற பிள்ளை வந்து புடுங்கணும் உன் ஆலயத்துக்கு கைங்கிரியமன்ற உபயோகப்படணும் எங்கள் தலையானது நமஸ்கார மன்றத்தில் உபயோகப்படணும் இப்படி எல்லாம் குபேர புத்திராள் போற போது ஜலக்கிரீடம் இல்லாம விவசனா ஸ்திரீகளோட கூட நாரதர் போனாள் பெரியவாள் போறால் வஸ்திரத்தை கட்டிக்கிறோம் பெரியவாள் பொந்துள்ளதான் நீ பயப்படாதே பயனும் பணத்திமர்ல உடனே இங்க வாடான்னு தாரித்யம் பரமாஞ்சனம்னு விரக்ஷன்மா வடையு செபிச்சு விட்டாள் உடனே விதரை சொன்னார் கல்லு ஜெரிக்கும்னார் தரிதிரனுக்கு ஜெயந்தி வித நீத்தியை படிச்சா ஒரு சன்னியாசியா இரு எல்லாருக்கும் இருக்குதுல ஸ்கூல்ல போர்டில் எழுதி வச்சு ஒரு சின்ன பையன்ல இருந்து சன்னியாசி மாவு படிக்கணும் அவன் எதிசமன் சொல்றாருல பெரிய எதிர்க்கப்பட்டவனுக்கு தூக்கம் வராது இந்த குத்தத்தை பொறுத்தா சொத்தை அபகரிச்சவனுக்கு தூக்கம் வராது யாருன்னு கேட்டார் எல்லாம் இருக்கு இவங்கிட்ட கழக திரதாஷ்ட அநேகமா எல்லாம் இருக்கு ரெண்டு தண்ணிக்கு போட்டா யிருந்து உங்களை பிரம்மிஷரம் நீங்க வந்து கீழ முடியாது பண்ணி போறீங்கன்னு வருஷ ஜன்மாச்சு விட்டாள் நாரதர் அழுதான் பகவத் சரணம் போட்டு கஷமத்தை அடைய போறேன்னா எத்தனையோ ஜென்மாவா வருஷமா இருக்கானா ஒரே அனுபவம் அங்கிருந்து நந்தாதிகள் குழந்தை மேலே ஆயிரம் குழந்தைகள் இருக்கு ஒரு கள கூட படல என்னன்னு எல்லாம் பாலபாஷி தகுதி பேசுறது ஆச்சரியமான சரி சுவாமி கன்றுகளை கன்றுகள் எல்லாம் சர்வேஸ்வரன் மேய்ச்சபோது குழந்தைகள் பசிக்கிறதே கிருஷ்ணா ஒரு நாளைக்கு அகாசுரன் ஒரு பெரிய மலப்பாம்ப வதம் பண்ணி சுவாமி பெரிய ஜெயத்தோடு கூட பிரகாசிக்கிறாள் பத்சாசுர வதம் பண்ணி பகாசுரன் வதம் பண்ணி அகாசுரன் வதம் பண்ணி மலப்பாம்ப வதம் பண்ணிவிட்டு சுவாமி இந்த ஓப குழந்தைகளையெல்லாம் ரட்சிச்சாள் லட்சக்கணக்கான கன்றுகளோட எல்லா குழந்தைகளும் வந்திருக்காள் கிருஷ்ணனை நம்பி அனுப்பிச்சிருக்காள் குழந்தைகளையும் கண்ணுட்டியும் ஒரு ஒரு ஆத்திரையும் குழந்தைகள் எல்லாம் மணி ஆச்சு பசிக்கிறது கிருஷ்ணா எல்லாரும் சாதம் மூட்டி எடுத்துங்க ஒரு புள்ளத்துக்கு போட்டாள் ரெண்டு பக்கத்தையும் இங்கே எல்லாம் அரிச்சு ஓடுவது மணல் குன்று மரங்கள் எல்லாம் கும்பாட்சியா கூட மாதிரி இருக்குல போய் எல்லா குழந்தைகளையும் உட்காருங்கனால சுவாமி அந்த சாப்பிடுறதுக்கு தன் கையில இருந்த சாமான வச்சு அழக சொல்றாள் வேணும் சம் தலங்குளீ தித்தே ஸ்வரிசூல ஆசையமோகே மிஷதி புபு எஜ முலகே சுவாமி என்ன பண்ணி நான் பிள்ளங்கோல அப்படி வயத்துல சொருகின்றான் உயிஷ்டிக்கும் தொப்புளுக்கும் மத்தியில சொருகின்றாணும் ஜடர பட்டையோ சிங்கவேற்றேற்ற கற்றே ஆமா கும்பு வாத்தியத்தையும் சவுக்கியும் கமுக்கட்டையில வடதுகை கமுக்கட்டையில வச்சு அமைக்கின்றாளா வடதுகையில தயிர் அண்ணமா அந்தந்த விடல்கள் நார்த்தங்கா எலுமிச்சங்கா கஞ்ச நுரிஞ்சி அப்படி சொருகிருக்கா அப்படி சொருகி வச்சிருக்காங்க உமாடிட்டா போ <laughs> <laughs> <laughs> எல்லாத்தையும் அத்வாபம் போடலாமோ சித்திராண்ட ஒன்னா அதுல எடுத்து சாப்பிடலாம் இத கொண்டு போய் அதுல வைக்கலாமோ சுவாமி அழகா வச்சுட்டு இருக்காளா யசோதம்மா தைஞ்சி அதை பெஞ்சு கொடுத்துருக்காளா ஆச்சரியமாய் சில ஆசிரியர்கள் டிக்கெட் கொடுக்க தெரியாம எல்லா டிக்கெட்டையும் ஒன்னா போட்டு பேரட்டும் ரயில் வந்து ஊதும் டிக்கெட்டு காப்போம் சேர்ந்து கும்போனத்துக்கு டிக்கெட்டுமா இல்லையே அம்மா இந்த டிக்கெட் ஆபீஸ்ல கட்டிக்காரனா இருக்கிற வச்சுக்கிறா போல சுவாமி வச்சுட்டு இருக்காளா ஊருகாயே ஒரு ஒரு பயங்களையும் சிரிக்க பண்ணிட்டு சாப்பிடும்படியா பண்றாங்களா குழந்தைகளை அடிக்கப்படாது சாப்பிடற போது உற்சாகப்படுத்தி சொல்லி ஒரு கழிவு இருப்பான் ஒரு மணி ரெண்டு மணி சாப்பிட்டு பலம் இல்லாம இருக்கீரமான பலமும் இல்ல இந்திய பலமும் இல்லை எல்லாத்தையும் நினைச்சாதான் பயமா இருக்கு கவலையா இருக்கு சுவாமி சிரிக்க சிரிக்க பண்றதா என்ன சொல்றதா அது ஒரு பைய உட்காண்டிருக்கா மாறாங்கிறதா அந்த பைய பெரிய மூட்டையே சாத மூட்டையே தலையில வச்சுன்னு கையை வலிக்கிறது வலிக்கிறது இப்போ அந்த மூட்டையை அவுத்து ஒன்னர மறக்கா தைரிஞ்சாதான் சாப்பிட்டு விட்டு இப்ப வலிக்கலேங்கிறாங்க இப்ப அந்த துணியை வேற நினைச்சு அத்தனையும் சாப்பிட்டு விட்டு வேற நினைச்சு ஈர துணியை வேற தோளில போட்டுருக்கான் அத்தனை சாதம் உள்ள போயிருக்கு மிந்தி வந்தா அதே இந்த துணியும் தயஞ்சாத்தியும் தூக்கி இருக்கான் அப்ப வலிச்சதுங்கிறான் போகல ஈர துணியா இருக்கு இப்ப வலிக்கலைங்கிறேன் உள்ள போன உடனே அதே புறத்தியாரா நினைச்சிருந்தான் தித்தீயா துய் பயம் பகுதி இரண்டாவது பெருவியா நினைச்சா பயம் இருந்ததுக்கு சொன்னாக்க என்ன <laughs> பண்ணுவார் <laughs> <laughs> இந்த தனது குழந்தைகளோடு சேர்ந்து இப்படி வந்து சர்வீஸ்வரனான வயத்தலை கமுக்கட்டையில கும்புபாத்தியத்தையும் சவுக்கியம் வச்சுக்கிட்டு கையில தெய்ஞ்சாத்தி ஊர்காய வச்சுக்கிட்டு பெருமாத்துக்குற கம்பம் கையை கழுவிடும் விடவும் மனசு இல்ல கை கொப்பளிக்கிறது எத்தனை அஷடா இருக்கிறது மறுபடியும் பெருமாவுக்கு போக மாட்டான் பிரசாதம் வாங்க இவன் நித்தியம் மரவனா இருப்பான் அதுக்காக அப்படி அவரும் பண்ணியிருப்பான் கவிச்சு போடுவான் அசழுகள் அப்படி மாட்டணும் எந்த கம்பம் நடுப்பு வரப்படாதா ஏன் அப்படி கைய மாட்டா நடுப்பு கம்பம் இவருக்கா கம்பத்தை வெளியே எடுத்து வைக்கிறதா பாருங்கள் கம்பத்தை அசழுகள் காரியம் செஞ்சா அசதபேஷனா இருக்கும் கெட்டிக்காரால் செஞ்சா நல்லா தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் சுவாமி அப்படி கட்சிதமா இப்படி சாப்பிட்டாள் குழந்தைகள்லாம் கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள் பாதி போஜனத்துல கரையில கண்ணுட்டிகளை காணுமேள் மித்ராமேத்ரா சாப்பாட்டை நிறுத்தாதீங்க போய் தோடினா ஒரு கண்ணுட்டியை காணும் என்ன காணுமேன்னு மறுபடியும் இங்க வந்தாள் இங்க வந்து பார்த்தா ஒரு பயல காணும் கீழே ஒரு பருக்கையை காணும் காக்காத்வா தீட்சர் வாழ் சொன்னாள் இந்த வருண உபயராதிகள் எல்லாம் காக்க வசம் போட்டு சுவாமியினுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடணும்னு எல்லாம் கொத்தின்னு போயிட்டாளா காணும் சர்வம் விதி கிருதம் பிரம்மாவுக்கு என்ன தோணி போச்சா இவர் ஒரு மனுஷியாவதாரம் பண்ணி இத்தனை காரியம் பண்றதா நாம் தேவனா இருக்கும் பிரம்மலோகத்திலே இவரை கொஞ்சம் நாம் அரைக்கி பண்ணம்னு சுய வந்து தான் பிரம்மாவு கூட அதுக்காக தன் மாயினால இத்தனை பேர்லயும் பிரம்மலோகம் கொண்டு போய் வாடியில் அடைச்சு விட்டாள் சாமி பார்த்தாள் என்ன பண்ணினான் பிரம்மாட்ட போகல் எங்கிருந்து உடனே யாவத்சக்சாபு யாவதம் யாவத் யாவத் சுவாமி யாவத் வத்சபத்சகால்பக உபு பதினாயிரம் கடக் பையன ஆனாள் தானே லட்சக்கணக்கான கன்றுகளை ஆனால் அதுல ஒரு கண்ணுட்டிக்கு கழுத்துல பாதி கொட்டாங்கச்சியை தீச்சு கட்டியிருக்கான் கருப்பு கயத்துல இந்த கயிறாய் ஆனால் கொட்டாங்கச்சியாய் ஆனால் இந்த பய இடுபல கட்டிட்டு இருக்கிற கீழ வயஷ்டியாய் ஆனால் கையில் வச்சு தண்டமாய் ஆனால் கொம்புவாத்தியமாய் ஆனால் ஷவுர்காய ஆனால் நொண்டி கண்ணுட்டியாய் ஆனால் என்னன்னால் சர்வம் விஷ்ணுமயம் சர்வஸ்வரூபோ பதோ சர்வம் விஷ்ணுமயம் ஜகதுன்னு சொல்ற சப்தத்தை சுவாமி நடத்தி காட்டினாலா கன்றாயும் இருந்து ஓற்ற பையன்களாயும் இருந்து வஸ்திரமாயும் இருந்து பாலகனாய் இருந்து சுவாமி போய் எல்லாம் மணினாலும் ரெண்டு காரியத்தை மட்டும் இவரால மாத்த முடியலேன்னுட்டாள் என்ன இதுக்கு முன்னாடி அந்த பசுக்களுக்கும் கோபிகளுக்கும் தங்கள் குழந்தைகளிடத்துல இருந்த பிரேமே மிந்தி இருந்தா போலயே பண்ண சுவாமியால முடியலையா மிந்தி இருந்த அஜான ஆப்தமான ஜீவன் குழந்தையா இருந்தபோது ஒரு அளவுக்குட்பட்டிருந்தது கோக்களுக்கும் கோபிகைகளுக்கும் பிரேமே இப்ப மாடுகள் என்ன பண்றதா கண்ணுக்கி மரத்துக்குள்ள தும்ப அறுத்துக்குன்னு ஓடுறான் அம்மா மெத்தமையில இருக்கிறோம் மாடி படிவரியா குப்பனு குதிச்சு ஓடி வந்து பரம்பிரம் என்ன அந்த குழந்தைகளுக்கு அஜ்ஞானம் இல்லையா அஜ்ஞான மாதபித்திரு பாவம் தோணில்லையா இந்த குழந்தைகளுக்கும் இந்த கண்ணுட்டிகளுக்கும் இந்த ரெண்ட தவிர புரோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப்போறது சுவாமியே கண்ணுட்டியாயும் நடப்பையனாயும் இருந்து இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்காள் பிரம்மா வந்து காக்க வருவன் சிவாசிக்கு நினைச்சிட்டு இருந்தாள் பஞ்சசாசு த்ரீயாமசு அஞ்சாறு தினம் பாக்கி இருக்கிற போது பிரம்மா இங்க வந்து பார்த்தார் பிருந்தாவனத்துல எல்லா கண்ணுட்டி எல்லா பையனாலும் இருக்கான் என்ன அங்க இருக்கிற கண்ணுட்டி பையனால்தான் ஆனா இங்க கொஞ்சம் குழகுழன்னு இருக்கேன் என்ன புரியலையே அங்க போய் பார்த்தார் அங்கேயும் இருக்கு இங்கயும் இருக்கு திரும்ப திரும்ப ரொம்ப சிரமப்பட்டார் மறுபடியும் அஞ்சாறு தடவை இப்படி போட்டு மறுபடியும் இங்க வந்தார் சுவாமி இங்க ஒரு ரூபத்தோட இருந்துகிட்டு இன்னொரு ரூபத்தோட பிரம்மாவனுடைய வருஷத்தை பொண்ணு பிரம்மலோகம் போனார் கிருஷ்ணன் வாசல்ல பதினாயிரம் சோல்ஜர் காவல் பிரம்மாவனுடைய தவட்டி எடுத்து நீங்க எல்லாமே சொல்லிட்டா அது என்ன நம்ம எஜமான அப்புறம் சொல்லணுமா நானே எல்லாம் பண்றேன்னு சுவாமி போய் என்ன பண்ணினா பிரம்மாபிஸ்வாசன நெஜபிரமா வந்தார் இவர் சுவாமி பிரம்ம வசம் போட்டுள்ளவர் ஆசனத்தை உட்காந்துருக்கார் பிரம்மாவனுடைய ஆசனத்துல அவர் வெட்டி அப்படி புதூர் ரோடு திரும்பி வரபோதே பார்த்துட்டார் தன் ஆசனத்துல இன்னுத்தம் தன் வஷம் போட்டு உட்கார்ந்துட்டாரி அவருக்கு தாங்கல இந்த பசங்க விட்டேனா பாரு ஓடினார் எங்க எஜமான வசத்தை போட்டு கொஞ்சாங்கிற இல்ல நான் தான் தான் நீ டூப்ளிகேட் பிரம்மாபிஸ்வாசன்து சுவாமி மோகத்தை உண்டு பண்ணி துவார பாலாளுக்கு பரிபூத்தோட ரொம்ப பரிபவத்தி பிரம்மா அடிபுறுக்காமே நிமிங்க இருந்தா இந்த பயங்க ரொம்ப நம்மளை ஹிம்ச பண்ணி வந்து மறுபடியும் பிருந்தாவனம் வந்தாளா பிருந்தாவனம் வந்ததே சுவாமி என்ன பண்ணினான் ே வத்ச பட்ச அதே கஷணத்திலே அத்தனை லட்சம் கண்டிகளும் பதினாயிரம் குழந்தைகளும் சதுத்தோட சங்காத்வாவிபுதத்தோடு ரத்ன கிரீட்டத்தோடு வனமாலையோட கௌஸ்துபத்தோட ஸ்ரீவத்சத்தோடு வீதாம்பனத்தோடு திவ்யணத்தோடு மங்களீரத்தோடு அப்படி தரிசனமாணையா அப்படி திவ்ய தரிசனமாம் பிரம்மாவுக்கு பிரம்மா ஆச்சரியப்பட்டாள் அங்கிருந்து நிஜ ஹோரணத்தோ அதிரிய மேலிருந்து கீழறங்கி விட்ட வந்தாளாம் எல்லாத்தையும் காணும் சாமி நக்கிராளம் தைரிந்தா முகையுமா ஏகம் சபாணி கபழம் பரமேஷ்டரமே பரமேஷ்டிய பாத்தாழாம் தையந்தைரமாண்ணா சுவாமி அப்படியே சரணத்துக்கு வந்து விழுந்தாள் தா குஞ்சாவதும் சரிபிஞ்சலமுய அப்போடனே பிரம்மா வந்து நீருண்ட மேகம் போன்ற திருமேனி யசோத பின்ன மயில் தோகை நெத்தில திலக்கம் அவன் கையில வேணு குழந்தைகள் தொடுத்து போடப்பட்ட குண்டுமணி மாலை துளசி தாமா மன மாலை சின்ன பீதாம்பரம் கையில சவுக்கு கொம்பு வாத்தியம் மருதுபே குஞ்சுக்கால் நந்தகோபகுமாரன் எட வருஷம் இந்த ரூபம் எனக்கு தெரிஞ்சா போனும் நாளாம் இது எனக்கு எப்பவும் தெரியணும் நாளாம் நோமிஷே தடிதம்பஞ்சாவதம் சபரிபிஞ்சலு களவேத் விஷாடவே மருதுபே பசு பல ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணி கோபாலனுடைய அனுகிரகத்தடைய அத்தனை கன்றுகளையும் அத்தனை குழந்தைகளையும் சுவாமி ஆத்து போட்டிட்டு போன சரித்திரம் இந்த சரித்திரம் போய் சொன்னால் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை ஒரு வருஷம் கழிச்சுகளையும் இன்னைக்கு தலையிலே சுவாமி அர்த்தம் பண்ணி அனுகிரகம் பண்ணி காளியனுடைய பத்திரிகள் பண்ணு சொன்னால் யஜ்ய பத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண சரி பண்ணி அவன் இந்திரனுடைய கர்வத்தை குறைச்சி தேவேந்திரனும் காமசேரமும் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி சரித்திரம் சொன்னாள் கோப கன்னிக்கைகள் எல்லாம் ஹேமந்த மாசத்திலே காத்தியாயினியை பூஜிச்சு பகவான பர்தாவரணம் ஆராசித்த பெருமை எல்லாம் சொன்னாள் இப்படி பரவமங்கல சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி அசக்கிர சொல்றாள் வருணனை ஜெயிச்ச சரித்திரம் சொன்னாள் ஏகாதசியிலே பத்ன துவாதசி ஸ்நானம் பண்ண நந்தகோபுரை வருணம் கொண்டு போயிட்டாள் சுவாமி வருண லோகம் போய் அப்பாவை மூட்டுக்கொண்டு வந்தாள் இந்திரன கோவரோத்தரணம் பண்ணி ஜெயிச்ச கதை சொன்னாள் பானாசுர் பரமேஸ்வர விஜயின் சொல்ல போறாள் பிரர்மா வைந்த காலத்துல ஜெயிச்ச சரித்திரம் சொன்னாள் காம விஜயின்னு சொல்றாள் ராசக்கிரீட மன்னர் விஜயம் இது பகவானி ாயி பகவான் மாயினாலே என்ன பண்ணினான் சரத்காலத்துல மல்லிப்பு கும்பியா பண்ணினாலா சரதோத் மல்லிகா பகவான் அப்படி தாராத்ரி யோக மாயாம் உபாசிதாள் அதுக்காக தான் பிரம்மனிஷ்டா சரத் காலத்துல மல்லிப்பு பூத்து கிடக்கான் வரிசையா காடலாம் நல்ல சந்திரோதயமான காலத்துல வேணுபானம் பண்ணினாள் காலிந்தி புல்லத்துல போய் கோபிகள் சில கோபிகள் மாடு கறந்து சில கோபிகள் அடுப்புல சாதம் வச்சிருக்காள் சில கோபிகள் பால் காய்ச்சறத்துக்கு வச்சிருக்காள் சில கோபிகள் குழந்தைக்கு தண்ணியம் கொடுக்குறாள் பர்த்தாக்கு சீரூடு பண்றாள் பர்த்தாக்கு அண்ணம் பண்ணிருக்காள் சில கோபிகள் சாப்பிட்டு இருக்காள் சில கோபிகள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள் வஸ்திர தாரணம் பண்ணிட்டு இருக்காள் இப்படி இருக்கிற சமயத்துல சுவாமி எங்க வேணுபானம் பண்ணினாலா என்ன பண்ணாள் துகந்த அனுபரா பாடுகிற நட்டுகிறவள் ரீத்தப்பீல விட்டு விட்டு தனஞ்ச கையை தவுக்காமே கண்ணு கேவுத்து விடாம சும்ப கீழ வச்சுட்டு கொல்லையால ஓடி போயிட்டாளாம் சுவாமி டே தர்மம் போயிட்டு தர்மத்தை விட்டால் அர்த்தத்தை விட்டால் காமத்தை விட்டால் பாலை விட்டுட்டா கண்ணுட்டி அவுத்து விடா தர்ம லோபம் பாலை விட்டுட்டா அர்த்த லோபம் வரும் தர்மார்த்த காமங்களை விட்டுட்டு மோட்சம் போயிட்டாளா சுவாமி அடுப்புல பாலை வச்சு பொங்கல் சமயத்துல விட்டுட்டு போயிட்டாளாம் இன்னும் சில ஸ்திரீ அடுப்புல கோதுமை சாதம் வச்சிருக்காளாம் கோதுமை சாதம் வடிக்கிறவள் ரொம்ப கட்டிகாரியா இருக்கணும் இல்லாமனா அது என் பிடி மாதிரி ஆயிடும் அதை ஜாக கவனிக்கணும் அதை அடுப்புல வச்சு விடு வேணுகாலம் கேட்டுட்டு போட்டாளாம் சில கோபிகள் பண்ணி வச்சுட்டு இருக்காள் அவன் மூங்கி எல்லாம் ஆரப்பத்தை இருக்கான் வெந்நீர் விட போறான்னு அதுக்குள்ள வேணுகாரம் கேட்டுட்டாள் பறவு போட்டால் அவன் இன்னும் வெந்நீர் தவலையை தேடிக்கிட்டு இருக்கான் அசு சில கோபிகள் பண்ணிட்டு இருக்காளாம் இலையில அண்ணம் வச்சு குழம்பு போட்டுருக்காள் சாத்த விட்டுட்டு ஓடி போயிட்டாளாம் இன்னும் சில கோபியர்கள் பரிவேஷயந்தித் பாயந்தோந்த பரிவேஷனம் பண்ணிட்டு இருந்தாளாம் பர்த்தாவுக்கு இலையில சாதம் போட்டாள் குழம்பு கொண்டாண்ணான் கொண்டு வரள் அதுக்குள்ள பரவுட் போட்டாள் இவள் இவன் இன்னும் குழம்பு என்று இருக்கான் குழம்புன்னு பயந்தோன் பயபானம் குழந்தைக்கு பண்ணி வச்சுருக்கிற போது வேணுபானம் கட்டுட்டாள் குழந்தை போட்டாள் இன்னம் சில கோபிகைகள் அப்படி வாசனை தடவின் இருக்காள் முகத்திலே ஒரு பக்கம் தடவிண்டாள் இன்னொரு பக்கம் தடவிக்கிறதுக்குள்ள வேணுகானம் கட்டு ஓடி போயிட்டாள் இன்னும் சில ஸ்திரீகள் எடுத்து முகத்துல போட்டு அங்க ராகங்களே பாதியில வேணுகாரங்க ஓடி போயிட்டாளாம் கோபிகைகள் மைய எடுத்து கண்ண போட்டுக்கணும்னு ஒரு கண்ணுக்கு மை போட்டுண்டாள் வேணுகாரம் கேட்டுட்டாளாம் மையம் கையுமா ஓடி போயிட்டாளாம் பாதியிலே இன்னும் சில கோபிகைகள் என்ன பண்ணினான் வத்தியஸ்திராபரண காஷது கிருஷ்ணாந்திகோபிகள் பண்ணிவிட்டு வஸ்திரம் ஆபரணம் தரிச்சு சமயம் வேணும் காரம் காட்டாள் என்ன பண்ணி நான் காதுல போட்டுக்கிற தோட்டம் எடுத்து மூக்குல வச்சு அமைக்கின்றாளாம் கையில போட்டுக்கிற கொல்ச காலில் மாட்டிக்கின்றாலாம் இடுப்பு ஞானத்தை கழுத்துல மாட்டிக்கின்றாலாம் கழுத்துல போட்டுக்கிற காசி மாலை எடுத்து இடுப்புல கட்டிக்கின்றாளாம் மேலாக்க எடுத்து இடுப்புல கட்டிக்கின்றாலாம் அரை மேல போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் விட்டுட்டு போனான் குழந்தைய விட்டுட்டு போனா பர்த்தா விட்டுட்டு போனாள் போனாள் சாத்த விட்டுட்டு போனாள் போட்டுக்கிட்டு நகையும் புடவையும் ஏன்னா ஸ்திரீகளுக்கு இந்த ஆசை மோட்சம் வந்தா கூட போகாதா அதனால அது ஸ்திரீகளா பிறந்து பார்த்தாதான் தெரியும் அது நமக்கு புரியாது என்ன இப்படி தோணுமா தோணும் அப்படியே அவன் நெய்ஞ்சிகளை கூப்பிட்டு கேட்டா தெரியும் தன் ஆபரணத்தை தன் புடவையை கொடுத்தா பொண்ணுக்கு கொடுப்பள் எப்ப கொடுப்பள் அதுவும் இப்ப கொடுக்க மாட்டாள் காஷ்டித் கிருஷ்ணாந்திகம் சமீபத்துக்கு போயிட்டாளாம் எல்லாரும் சுவாமி பார்த்தாள் என்ன கூட்டம் கூட்டமா வரீங்களே கிருஷ்டம் குசுமிதம் மனம் ராகேஷகர ரஞ்சிதம் காடெல்லாம் பூத்திருக்கு வந்து கேளு நாளாம் சுவாமி பார்த்தா சொல்லியோ பரபடுங்கோள் பிரதியாச கிருதம் நேக ஸ்தேயம் ஸ்ரீ விஸ்மத்தி இருக்கப்படாது நாளாம் ஏதாவது கழங்கட்டுகளா இருந்தாலும் ராத்திரி காலம் இருப்போம்னு சொல்லலாம் சுமத்தியமாக யுவதிகள் நீங்கள்லாம் ண அப்பவாதத்தை வாங்கி வைக்காதுங்கோ இப்பவே பரப்படுங்கோ பிரதித்திருமோ பரப்படுங்கோ நாளாம் சுவாமி அதுங்க தவிர்த்து ஸ்திரீகளுக்கு மொத்ததர்மம் எது தெரியுமோ பத்தூசூஷணம் ஸ்ரீண பரோமோஹமாயூனிய மரியோ பர்தாவுக்கு மாலையை தாங்கறதுக்கு இனிமே ரெண்டு ஆலயம் ஆகிடுச்சு வரலாம் அது என்ன ஆதிஹேஷன் மாதிரி இருக்கு தாத்தா வச்ச பிரியம் அப்படியே भर्तू शुश्रूषण स्त्री धर्म इला पुण्यपुरुषाम गंगा यात्रण आरो ग गंगा यात्रा कई टाग वजी सारा नहीं போயிட்டு வந்தால் சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அவாளும் குழந்தைகளும் அப்படியே இருக்காள் இல்லை இல்லாத பிரியாங்க ஒரு மாசம் ராமாயணம் சொல்லணும் பெரிய மிட்டாயா போட்டு அது நான் போக முடியல வருத்தப்படுறா வர முடியல என்றுமோ மாட்டின் வரேன்னு சொல்லிவிட்டேன் அது என்னமே ஒன்றும் நான் தடுத்துக்க முடியல அத்திருத்திர யாகம் வரேன் லவனா கூட வரைய நடுவேன் அதிருத்திரம் பெரிய கர்மா பண்றாள் வரைய தடுத்து நிர்பந்தமாக வரலன்னு சொல்ல முடியல இனிமோ நம்ம பக்கங்கள்ல எப்படி கிராமங்கள்ல இருந்தால் கூட பொறுமும் தோன்றுறது இப்போ பட்டனங்களுக்கெல்லாம் கூட போகணும்னு தோன்றல இப்போ கிராமங்களில் இருந்து சிவாராமா கோவிந்தான்னு இப்படி பகவத் குணம் அப்படி இருந்து தோன்றுறது பட்டனம் கூட பிடிக்கல பிடிக்கலேன்னா அனிச்சா பிரார்த்தா நாம் என்ன பண்ணுறது நிர்பந்தமாக இப்படி வந்து சேர்றது மத்தியாச்சியமத்துல போய் வசிக்கணும்னா சௌரியேனவா சங்கர சேவையாவா அனு அவன் திருடம் போய் அப்படி கண் விழிச்சா கூட ஒரு நாள் ராத்திரியே இருந்தோம் கைலாசம் அதுக்காக தான் திருவிசல்லூர் பெரியவாழ் இவா பித்தா மகாலை அங்க நாப்பத்தஞ்சு வசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இவா வண்டியில கொண்டு வந்து நாப்பத்தஞ்சு நாள் வசிச்சாளு கடைசி காலத்துல அவன் மத்தியமத்துல வந்து வசிக்கணும்னு பெரிய மகாட்சேத்திரம் பிரம்மஹத்தி மோச்சக ஸ்தலம் பட்டத்து புள்ள வந்து இருந்த இடம் புள்ள வந்து தொண்ணூறு நாள் சகஜ சமாதியில இருந்த இடம் அப்படிப்பட்ட மகாட்சேம் அதுவும் அத்னும் பாபம் போயிடும் அப்படிப்பட்டேத்திரம் அப்ப என்ன பண்ணினார் சிசரூட பண்டதுதான் இஷ்டப்பட்டனா சிரூட பண்ணதா ஸ்திரீகளுக்கு பெரிய மோட்சதர்மம் அதுதான் எதி தர்மம் மோட்சத்தை கொடுத்து விடும் பர்த்தாவச்சுக்களுக்கும் பண்ணணும் பர்த்தாவுக்கு மட்டும் பண்ண போறாது தத் பந்தூனாஞ்ச கல்யாணிய பிரதானாஞ்ச அனுபோஷணம் குழந்தைகளை அழகா பார்த்துக்கணும் இதெல்லாம் தர்மமாக்கம் பரோ தர்மான் பரவ தர்மான் மூத்த தர்மம் அர்த்தம் மூத்த தர்மம் நீங்க ஆத்துக்கு போங்கோ பர்த்தாக்கு சிறு பண்ணுங்கன்னு சொன்னார் உடனே கோபிகைகள் கேள்வக ஆரம்பிச்சுட்டாள் சுவாமியே என்ன சொன்னாங்க கிருஷ்ணம் சர்வகாமா பிரதிபாசமான கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்திதர்வக பகவானுக்காக வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவாளாம் சுவாமி மாறி பிரேசரத்தை பார்த்து கண்ணாறை ஜலத்தை கொட்டினாலாம் எப்படி வந்திருக்கா நாள் பகவானுக்காக விட்டுட்டு வந்திருக்காளாம் ததர்த்தே வினிவர்த்தித சர்வகாமாம் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினேன் சன்னியாசி இல்லாட்டம் ஆவந்திருக்காளாம் வீடு வாசல் எல்லாம் அப்படி தங்களை இப்படி மாறி சுவாமி பேசினத்தை கட்டி கண்ணார ஜலத்தை கொட்டி சுவீ பாத்து கடாழாம் எத் பத்திய பத்திய சுத்தி ரங்க ஸ்ரீணாஸ்வர்மதி தர்மவிதோத்தம் அஸ்வேதேஷ பதேத்யேஷ்டோ பனுமதாங்க சுவீபாத்து சொன்னா நீங்க சொன்னே பர்த்து வாழ்க்கை பண்ற சிஸ்ரூஷே குழந்தைகளை ரட்சிப்பது இது பரவ தர்மம் பிறகு கூடம் கேட்டாலாம் பலமான நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் கூட இன்னமே பர்தி சிஸ்ரூஷா சாதனங்கள் வேண்டுமோ என்னத்துக்குன்னு கேட்டாளாம் நீ யாரு தெரியுமோ பிரேஷ்டோ பவானை சரீரத்தை அடைஞ்ச எல்லாருக்கும் உள்ள எல்லாத்துக்கும் மேற்பட்ட அர்த்தம் நீ உள்ள இருக்கிறதுனாலதான் ஆத்துக்கார ஆத்துக்காரர் சந்தனம் பூசி மாலை போட்டு பக்கத்துல சைரியமாக சிக்கிறோம் நீ இல்லாத போனா பகிர் நிஷ்காசனம்னா பண்ணுவோம் அந்த சரீரத்தை அப்படிப்பட்ட ஒண்ணு அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட மனு காட்டலாம் பத சொல்லப்படல கோபிகளுக்கு உடனே சுவாமி என்ன பண்ணினால் பதினாயிரம் கிருஷ்ணனாக ஆகி அத்தனை கோபிகளுடைய தோல் போய் கை போட்டு ஸ்பரிசிச்சாள் அத்தனை பேருக்கும் உள்ள காமம் இருந்தது அகங்காரம் இருந்தது நாம் திவ்ய லட்சணம் இருப்பதனால நம்ம வந்து நினைச்சாள் உடனே சுவாமி அங்க இருந்த ராதையை மட்டும் கையில பிடிச்சிருந்து திடீர்னு மறைஞ்சாள் அவங்க தத்திரைவாந்தரதீயத்தானாள் வேற ஊருக்கு போகல அங்கே மறைஞ்சுட்டாள் அவன் இல்லாத இடம் இருந்தா வேற இடத்துக்கு போகணும் அதே இடத்துல மறைஞ்சாலாம் மறைஞ்சதே எல்லாம் கதற ஆரம்பிச்சு கோபிகைலாம் மரமே ஹண்டியா மட்டையே ஹண்டியா கல்லாலே ஹண்டியா துளசியை ஹண்டியா கல்யாணி ஹண்டியா களாம் கட்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்ரிய துளசி இருக்கிறத்துல நிச்சய கல்யாணமா கட்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்ரிய சுவாமிராதைன்னு புராண சொல்லிருக்காரு ரெண்டு பர்லாங்க போனதே அவளுக்கு ரொம்ப அம்பவம் மாதிரி போச்சு இத்தனை பெண்கள்ல நம்ம தானே அரிசி போயிருக்காள்னு கிருஷ்ணா கிருஷ்ணான் நயமாம் உரடி நடக்க முடியாது இனிமே என்னாலே SWAMI அவளுக்கு துணையாவது ஆள் இருக்காளே எனக்கு அது இல்லையே நான் தனியாட்டு அப்பாவா அதிகமா போயிட்டதுனால இவன் இப்படி சிரமப்படுறா எல்லாருமா கடைசியில் இவ்ளோ வந்து பார்த்தா இவ சொன்னாள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணினா சுவாமிய ஸ்மரிச்சு தன்மயமா அதே பேச்சு அதே சேஷ்டே அதே விவகாரம் அதே கதி எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் அந்த மன குண்டுள்ள போனாள் தன் மனஸ்காஸ்ததா லாபாத் ாணி ச புனப்புளின காளிந்த கிருஷ்ண பாவிதா தமவேதா ஜகுணம் ததாகமன காங்கிதா எல்லாருமா காளிந்தி உள்ளத்துக்கு வந்து மனசு மூக்க பகவானிடத்திலே பேச்சு முழுக்க பகவத் சம்பந்தமான பேச்சு பகவதாக்காரமாவே ஆயிட்டாள் சேஷ்ட முக்க பகவத் சம்பந்தமான சேஷ்டே அப்படி வந்து எல்லாரும் வீடு வாசல் எல்லாம் மறந்துட்டாள் சேர்த்து பிரம்மரிஷ்டாள் சொன்னத்திலே பக்தி அதிசயத்தினாலே போதேந்திர நாள் சேர்த்து மாளிகை கழுத்துல போட்டு காலேஜில் போட்டு முடியாதுன்னு அந்தமண ஆரம்பிச்சுக்கா ஜயத்துக்கன்மிரி ஜயித்திருஷ்ணா கிருஷ்ணா திச்சு பகா வய திருஷ்ணா ராம் விரதுசா சதுஜாத்த நரசி யோதராஷா சிம்பாதி சுரத நாத்தே கிருஷ்ணாசி வரதீஷா ஷஜாஷத்ம கஷா விஷோபேவா कृष्णा भवाने ஷ நமோ அகிலே கிருஷ்ணா அந்தராத்மே விஹன कृष्णा கிருஷ்ணா விஷ ேவா कृष्णा சவாத்து விரச்சி பயம் கிருஷ்ணா வியமீயூ கிருஷ்ணா சம் பரசோரு கிருஷ்ணா கந்தமே கிருஷ்ணா ஜராஜனஸ்மாருகர்ஷய பிரணதா பஷனா நுகன் கிருஷ்ணா சேத்தன மணிபார் கிருஷ்ணா திர்புஜம் கிருணுஜேனா கிருஷ்ணா கிருஞ்சே மதுரயா கிரா வகுமமோஜைய जणा मुख्यदी புஷா அதரீ கிருஷ்ணா ஆய इन अपने பணி வேலையான ते जन्मना நீ பிறந்தத்தினாலே இந்திரா சஸ்வதத்ரேகி மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ண ஆரம்பிச்சு விட்டாள் ஏழையான எங்க அடச்சேரியிலே மகாலட்சுமி நித்தியம் வசிக்கிறாள் அடச்சேரியான அதிகம் ஜெயத்தின்னாளாம் ரொம்ப மேல அதிகமா போயிடுதுனாலாம் அதிகம்னா கஸ்மாத்துக்கு அதிகம்னு உற்கழ்வு இருக்கு வைகுண்டாதி சேஷகா நாள் வைகுண்டத்துக்கு மேல போயிடுதுனாள் வைகுண்டத்தை பார்த்தான்னா தெரியும் நாள் பார்த்திருக்காளாம் ி குழந்தையா சுவாமி இருக்கிறபோது எல்லாரும் காட்டாளாம் ஒரு நாளைக்கு ராத்திரி யசோதி நந்த கோபுரியம் குருகால் நாராயணனா இருப்பனோ கிருஷ்ணன் வைகுண்டம் காட்டு உபநந்தன் காட்டாளாம் குழந்தை தூங்குறான் அப்புறம் சொல்றேன் சுவாமி வந்து அம்மா நான் தூங்கலையே மணியில வீழ்ச்சினுனா ஒரு மணி நான் எல்லாரும் வைகுண்டம் பாகணும்னு சொல்றாரு அம்மா இப்பவே காட்டுறேன் ஆளா என் இப்போ வாடா என்ன வேணுவதுக்கு இருந்தாலா எல்லாரும் கண்ண மூடிங்கோ நாளாம் எல்லாரும் கண்ண மூடினாள் தரவுங்கோ நாளாம் வைகுண்ட தரிசனமாம் சத்யம் சனாதனம் வைகுண்ட தரிசனமாம் எல்லாருக்கும் வைகுண்டம் பார்த்தாளாம் உள்ள சுவாமி கிருஷ்ணனாய் ஆதிசாச தல்பத்திர சயனமாம் ஏன்னா நாலு கையோட இருந்தா எங்க சுவாமி இல்ல நடுவாழ்வா அழையகள்லாம் அதுக்கா சுவாமி ரெண்டு கையோட கோபாலனா சயனமாம் கிருஷ்ணன் உள்ள ஓடினாளாம் ஓடின உடனே சுனந்தனந்தாள் காவலாம் இங்க உள்ள வரப்படாத நாளாம் எங்க கிருஷ்ணன் நாளாம் உங்க கிருஷ்ணன்லாம் அந்த கோகுலத்திலே இங்க வைகுண்டம் கிருஷ்ண வரப்படாது நாளாம் மன்னனம் நாளாம் வட குழந்தைகள்லாம் சதுர்வேதங்களும் மூர்த்தி மத்தா ஸ்தோத்திரம் பண்றது நீங்க ஸ்தோத்ரம் பண்ணவாவுரா போங்கோ நாளாம் உடனே பார்த்தாளாம் கோபிகளும் கோபாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா நாளாம் இந்த வைகுண்டம் வாண்டாம் கட்டுக்காவெல்லாம் இருக்கு நந்த கோகுலமே போரும் வாருங்கள்னு அழைச்சு வந்துட்டாளாம் அதனாலஹா ஜெயதிக்கம் கிருஷ்ணா கிருஷ்ணா நாங்கள் கண்ணுமா நிக்கலாம எங்களை கை விடலாமா நம்பினவன் கண் கலங்கி ரோட நிக்கலாமா இப்படி கை விட்டுள்ள ஆபத்தில் இருந்து எங்களை காப்பாத்தலையா அவன் பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாத்தினே இன்னைக்கு நாங்கள் யசோதையனுடைய கோபிகானுடைய நினைச்சோம் நினைச்சது தப்பு அகில மக்களு கோபிக்கோபவாரு நீ கடைச்சியனுடைய உள்ள இருக்கிற திரஷ்டா நீ கண்ணுக்கு கண்ணாய் காதுக்கு காதாய் மூக்கு ஆய் புத்திக்கு புத்தியாய் உள்ள இருக்கிற திரஷ்டா நீ சாராக்கும் உள்ள இருக்கே கண் பார்த்துது வாக்கு வாண்டாங்கிறது பார்த்தவனும் கண் பாண்டாம்னு சொல்றது வாக்கு எல்லாம் உள்ள இருக்கிற திரஷ்டா அவன் தான் இல்லவனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்கிறான் அவனை பார்த்தேன் இப்ப நினப்பு வந்துடுத்துங்கிறான் என்னவா வரும் நினப்பு உள்ள சாட்சியா உட்காந்துருக்கான் பகவான் பரமாத்மா கல்லு கோபிகா கிருஷ்ணா பவானு அகில தே பிரார்த்த உலகேமத்துக்காக யாச்சிச்சாள் நீ வந்தவன் ஒரு பெரிய பிரபுக்குள் கிரகத்துல சக்கரவர்த்தி கிரகத்துல போயிருந்தாங்க வர முடியாது ஏழைகளான எங்காத்துல வந்து அவதாரம் பண்ணியே நாளாத்தோ கிருஷ்ணா விஸ்வபூத்தே சகூலே கிருஷ்ணா குலேட்சித்தா பயம் குடும்ப தாபம் தாங்காமே சம்சார தாபம் தாங்காமே ஓடி வந்து உன் சரணத்துல சரணம்னு வந்தவாளே பயப்படாதேன்னு அபயஹஸ்தத்தத்தால தலையை தொடுவியே எந்த கை மகாலட்சுமியினுடைய கைய பாணிகிரகணம் பண்ணித்ததோ அந்த கைனால என் தலைய தொட எங்க தலையை தொடனும் சிரசி தேகினா கிருஷ்ணா ஸ்ரீகர கிரகம்னாலா ஸ்ரீனுடைய கையை பிடிச்ச கையால எங்க தலைய தொடனும் தாபம் தாங்கல்லு ஜனன தாபத்தை நினைச்சு நினைச்சு உருகி உன் கால வந்து பண்றவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ற கை அந்த கையை எங்க தலையில வைக்கணும் நாளா காந்த காமதம் தே கிருஷ்ணா ஸ்ரீகரணம் அந்த காமதம் நாளாம் கட்டதெல்லாம் அளிக்குமாம் பகவானுடைய கை அப்படிப்பட்ட கையை இங்க தலையில வைக்கணும் நாளாம் பிரணதேஹினாம் கிருஷ்ணா பாப கருஜனம் கிருஷ்ணா தனம் தொடவே நமஸ்காரம் பண்ணிவிட்டா அவன் என்ன என்ன பாபம் நீ புண்ணியம் பண்ணிருக்கியா நான் உனக்கு அனுகூரம் குரு நமஸ்காரம் கிருஷ்ணாயிரமாம் அவன் ஜென்மஜன்மாந்தரத்தில் பண்ண பாபங்கள் அழிச்சு விடுவாளாம் சுவாமி அப்படி அப்படிப்பட்ட சரணமா பகவத் சரணத்துக்கு உங்கதான் போருமா பிரண கிருஷ்ணா பாப்பம் இன்னும் எப்படிப்பட்ட சரணம் அதுமான பசுக்கள் இருக்க அதோட கூட சஞ்சரிக்க சரணமா அதனாலே அது என்னமோ மட்டம் நினைச்சுக்காதே தனம் மகாலட்சுமி மடியில வச்சு ஆலனம் பண்ண ஜ ஆயரந்தலையோடு ஹூடினே காளியனுடைய ஜலையிலே நத்தனம் மண்ணி எத்திரோ நனமேங்க சதைகசிஷன் மமர்ஜஹரோங்கி பாத்தை எந்த தலை பணங்கல்லையோ மேல கடம்புமோ அல்ல சுவாமி பட்டுப்பட்டுன்னு கால் வைக்கிறதாம் எத் எச்சிரோ நமதெங்கை ரத்தத்தை கி ஆராயணம் தமரணம் மனசாஜகாம ஆயிரம் தலையிலையும் சுவாமி கால் வச்சு உள்ள இருந்த விஷத்தை கக்கி காளியன் ரத்தத்தை கண்ணாலையும் வாக்காலையும் குட்டின பிறகு என் பிரபுத்தான் என்னை ரம் காளி அப்படி காளி என்னுடைய கடினமான தலையில கால் வச்சு தர்த்தனம் பண்ணி உள்ள இருந்த காலக்கூட்ட விஷத்தை வெளியில வர முடியா பண்ணலையா அப்படிப்பட்ட உன் கரணத்தை எங்க மாறுபுள்ள வைக்கணும்னாலாம் அங்கோப்பீள் என்ன அர்த்தம் எங்க உள்ள காம விஷம் இருக்கு அது வெளியில வரணும்னாலா பணிபனார்பிதம் கிருஷ்ணா கிருணுஷு கிருந்தேஜ மதுராகிராஷ் வல்லு வாக்க மனோ புஷேஜ் கரீமா கிருஷ்ணா மதுரையாக மகாவாக்கியோபதேசம் பண்ணம்னு பிரார்த்திக்கிறாள் இதாலே உன் வாக்கிலிருந்து வர மகா வாக்கியோபதேசம் எப்படி தெரியுமா அசர சீதுனா அமிர்தத்தை கீழாக பண்ணக்கூடிய சொல்லது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது குடி உபதேசம் மன்னனும் மதுரைய வல்குவாக்கியா வித்திரமான வாக்கியத்தோட கூடியது வல்குவாக்கியம் சம்சாரத்தை குறுக்கக்கூடிய வாக்கியம் இல்லையது அது மகா வாக்கியம் அது அதனுடைய அர்த்தம் அவிவேகிக்கு புரியாது கிருஷ்ணா தான் புரியும் ஆனா மகா வாக்கிய உபதேசத்துக்கு அருகாளோன்னு எங்களை சந்தேகப்படப்படாது விதி கீரி நீ விதிச்ச அக்ோத்திரம் சொன்ன சாஸ்திரங்களை யசோர்த்தமா தண்டகாரண்யத்தை அனுஷ்டிச்ச நாங்கள் உபதேசத்துக்கு சரியான அருகால் நாங்கள் தான் அங்கு ரிஷியடா இருந்து இப்ப வந்திருக்கோம் கோபிகளா வீரமுகி மார்க்கம் தெரியாம தவிக்கிறோம் எங்களுக்கு நீ உபதேசம் பண்ணணும் மகாவாட்சிய உபதேசம் பண்ணணும்னு கெஞ்சினாள் பிரணத்த காமதம் கிருஷ்ணா பத்மதம் கிருஷ்ணா ஜய மாபீ சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்ச ரமண்தனேஷு கிருஷ்ணா அற்பிதன் அச காமதம் பகவத் சரணத்தை மறுபடியும் எங்க மாறல வைக்கணும்னு கெஞ்சராரு ாமதம் நாள ஒருமுறை கிருஷ்ணாயன மகான் நமஸ்காரம் பண்ணிவிட்டா என்ன நினைக்கிறாளோந்தம் கொடுக்கும் சரணமா பகவத் சரணம் அது எப்படிப்பட்ட சரணம் பத்மஜார் ஆமா பிரம்மா சதுர்முக பிரம்மா புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனம் பண்ண சரணமா தரணி மண்டனம் அப்படிப்பட்ட சரணம் நாங்க பண்ணின பாக்யம் எங்க பூலோகத்துல கிடைச்சிருக்கு அது எப்ப உபயோகப்படுத்தணும்னு தெரியுமா ஆதி யுட்ட சர்வன் வரக மாம் பகவச்சரணம் ஹரித்துல பாத்தா பூர்வம் கிருஷ்ணுமன்வர மாம் குரு நமஸா பூருமா ஆபன் வம் ஜயப ஒரு சரணம் போருங்கிறார் ரெண்டு கூட வாண்டாய் பிரபு அவ்வளவு சமப்பட வாண்டாமதி எங்க மாறில வைக்கணும் அந்த சரணத்தை எங்க ஆதி போகணும் மனோவியாதி நீங்கணும் எங்க தோஷம் விலகணும் அதையும் தவிர்த்து கிருஷ்ணா எங்களை கை விடப்படாது நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா வீட்டை விட்டு பர்த்தாவை விட்டு குழந்தைகளை விட்டு மந்துக்களை விட்டு குலத்தை விட்டு ஓத்திரத்தை விட்டு உன்ன நம்பி வந்திருக்கோ எங்களை கைவிடாதேனால பதிசூதா கிருஷ்ணாந்தவானே அதிவில கிருஷ்ணா அந்த சுதா கதாத்தோ கிருஷ்ணாஷிதா கிருஷ்ணா கத்திய பர்த்தாக்களை வாண்டாம்னு விட்டோம் உன்னை நம்பி குழந்தைகளை விட்டோம் குளத்தை விட்டோம் ராதாக்களை விட்டோம் பந்துக்களை விட்டோம் உன்னை நம்பினோம் எங்களை கைவிடாதேனாலாம் வெற்றிவித வெற்றிவிதா ஏதாவது சத்கத்தியை கொடுப்பேன்னு வந்தோம் உன்னுடைய கீதத்தை கேட்டு இப்படி பட்ட எங்களை விடலாமா கிதவ யோஷித கத்திய தவ கிருஷ்ணீவன கவிபரீத்திருஷ்ணா கல்மடாபாத்த உதாமிருதம் இருக்கே உன்னுடைய கதாமிருத்தம் அது தத்த ஜீவனம் அத்தியாத்மிகாதி தாபத்தாலே தத்தனுக்கு அது ஜீவனம் அது ரட்சகம் அது பாலகம் அது உன் கதபூரும் சர்வ இது உயர்ந்த கண்டுபிடிச்ச மருந்து தெரியுமோ கவிபிர் இடித்தம் வியாசுக வால்மீகி பிரபடிகள் கண்டுபிடிச்ச ரசாயனம் ஜனன மரண வயத்தை போக்கிவிடும் பெரிய ஜனன மரண வயத்தை போக்குறது அவாந்தரமான துக்கங்களையா போக்காது துக்கத்தை போக்குறதுக்கிட்ட மங்களம் எப்ப உண்டாகுங்கள் ஸ்ரவண மங்களம் காதுல போனா போருமா அந்த சப்தம் உடனே மங்களம் தானா ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதா ஸ்ரீமது அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்குமாம் பகவத்குணம் கேட்டா ஆததம் யதா தசா நன்னா விஸ்தாரமா போய் எல்லாரும் கூட்டும் விடப்படாதோ நாள் அதுக்கு ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணுமாம் என்ன புண்ணியம் நாள் குருக்ஷேத்தத்துல சூரிய கிரகண புண்ணிய காலத்துல ாம் நீ பசுக்களை ஓட்டின்னு போய் ஒரு திருட்டிகாலம் எங்களுக்கு யுகமா தோன்றுது நீ காட்டுக்கு மாடை ஓட்டிட்டு போற போது நாங்கள்லாம் உள்ள போய் ஹோன் ஆழறோம் எம் பிரபுவனுடைய நளின சுந்தரம் ஆச தேபதம் தாமரை ஒன்றும் சரணத்திலே சின்ன கல்லுகள் படுமையும் உள்ளுகள் படுமையுமே நாங்கள்லாம் தப்பிக்கிறோமாக எங்கள் எப்படி கைவிடலாமான் கோபிகள் பண்ணி சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ணாலதா ஊன்னு கதறி விட்டாளாம் ஆயவிட்டு கதறினாளாம் அழுதவுடனே ருது சுஸ்வரம் ராஜன்னு ராஜன்னு சம்போதனை பண்ணினாள் பக்தாவுடைய கண் கலைஞரா என் பிரபு பொறுப்பன வந்து குதிச்சா அழுதா பொறுப்பனா சுஸ்வரம் ராஜன்னு ராஜன்னு கூப்பிட்டு ஸ்ரீகள் அழுத ஓடி வந்து குதிச்சா சுவாமின்னால என்ன அர்த்தம் உங்க பிதாமகி திரௌபதி கதறின போது வல்லியா அது மாதிரிங்கிறத சொல்றதுக்கா ராஜன் துவரம் ராஜன் சுவாமி ஒன்று குதிச்சாழாம் அத்தனை கோபிகளும் குப்பினு தந்திருந்து சுவாமி போய் வளச்சுகிண்டு கொத்தி பகவானுடைய கையை பிடிச்சுன்னா குத்தி சரணத்தை பிடிச்சிருந்தாலும் இன்னுத்தி தன்மை தாம்பூல சர்வீதம் பகவானுடைய வாக்கில் இருக்கிற தாம்பூல தக்கையில வாழ்ந்தாளாம் இன்னுத்தி வெட்டி கிருஷ்ணா அப்படியே நெல்லுனாளாம் போட்டோ பிடிக்கவா தட்டுவனே அது மாதிரி அப்படியே நெல்லு கிருஷ்ணா நாளாம் என்ன பண்ணினான் தங்காச்சின் சித்த நெல்லு நாளாம் சுவாமி மந்த ஆகாசம் யசோத பின்னே உஞ்சாமணி மனமாலே ஸ்தம் ஸ்ரீவத்ஷம் அம்பரம் வேணு மங்களச்சரணம் கல்யாண காத்திரம் அப்படி நின்னாளாம் கண் வழியா உள்ள இறக்கி கண்ண மூடிய உன்னை உள்ள அடைச்சுட்டேன் இனிமே எங்க போவேன்னு கேட்டாளா தங்காயி உபகு ஆனந்த நிர்பரா பயிர் சிலித்து யோகிகளை போல ஆனந்த நிரம்பி உள்ள அப்படியே பார்த்து உள்ள வந்துட்டேன் கண்ணை மூடிவிட்டேன் வாசப்பிடி அடைச்சிட்டு எங்க போவேன்னு கேட்டாளா புலகாங்கி உபூனந்தம் போல ஒரு கிரந்தம் ஆச்சரியமான கிரந்தம் சுவாமி உள்ள வந்து இருப்பாள்ல ஸ்லோகத்தை சொன்ன அப்படி வந்து உள்ள வந்திருந்தாளா இப்படி பார்த்தாள் சுவாமி கோபிகளுக்கு கோபிகளுக்கு கல்வி எல்லாம் காட்டா சுவாமி எல்லாத்துக்கும் பதில் சொன்னா நான் கொஞ்சம் மறைஞ்சாத்தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரேமை அதிகம் வரும்னு மறைஞ்சேன் நீங்க ஏதாவது வருத்தப்பட்டேன்னா நான் தாங்க மாட்டேன்னு விட்டாலாம் சுவாமி கோபிகளை உடனே ராசோத்ஸம் பண்ணினாள் கோபிகளோட சுவாமி